அகர முதலையெழுத்துலாம் ஆதிபகவன் முதற்ற உலகு மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என் ஓற்றான் கொல் எனும் சொல் மகன் தன் தந்தைக்குச் செய்யத்தக்க கைமாறி என்னவென்றால் இவனுடைய தந்தை இவனை மகனாகப் பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லே ஆகும் ஜெகவீரபாண்டியனாருடைய உரையிலிருந்து சில வரிகள் எண்ணோற்றான் கொல் அப்படின்னா தவத்தின் அளவு தெளிவாய் தெரியாமல் தமக்குள்ளேயே வினவுகின்றபடியால் கொல் என்னும் ஐயச்சொல் கூடி வந்ததுன்னார் என்னதான் பண்ணானோ தெரியாது எவ்வளோ தபஸ் பண்ணாருன்னு தெரியாது எத்தனை விரதங்களை செய்தார் எத்தனை கோயிலுக்கு போனார் எத்தனை அன்னதானம் பண்ணார் எத்தனை புண்ணியத்தை தான் சேர்த்தாரோ அந்த புண்ணியத்தோட அளவு தபஸோட அளவு தெரியல அதனால தான் எண்ணொற்றான் கொல் என்னும் ஐய சொல் பண்ணானோ தெரியல ஆச்சரியமும் இருக்குது அது எவ்வளவா இருக்கும் அந்த புண்ணியம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது வியப்பையும் உவகையையும் இது உணர்த்தி நின்றதுன்ற சந்தோஷமாகவும் இருக்குது ஆச்சரியமாகவும் இருக்குது தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றியை முன்பு குறித்தார் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவியை இங்கு உணர்த்தினார்ங்கிறார் ஜெகவீரபாண்டியினர் ராமனுக்கு முடிசூடுவது குறித்து வசிஷ்டர் கூறியதை கேட்டு தசரதர் உள்ளம் குளிர்ந்தார் என்று பார்க்கிறோம் மனிதர் வானவர் மற்றள்ளோர் அற்றம் காத்து அழிப்பார் இனிய மண்ணுயிற்கு ராமனின் சிறந்தவர் இல்லை அனையது ஆதலின் அரச நிற்கு ஒரு பொருள் அரியின் புனித மாதவல்லது ஒன்று இல் என புகன்றான் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் மந்திரப்படலத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூணாவது பாடல் இதனுடைய பொருள் என்ன மன்னனே மக்களும் தேவர்களும் பிறரும் ஆகிய இனிமை நிறைந்த நிலை பெற்ற உயிர்களுக்கு கேடு வராமல் பாதுகாத்து அருள் புரிபவர் இராமனைப் போல சிறந்தவர் மற்றொருவர் இல்லை இனிய மண்ணுயிற்கு ராமனின் சிறந்தவர் இல்லை அப்படின்னர் ராமனுடைய சிறப்பு அத்தன்மையதாக இருத்தலின் ராமனுடைய சிறப்பு அத்தன்மையதாக இருக்கின்ற காரணத்தால் உனக்கு செய்தற்குரிய செயலை ஆராய்ந்தால் தெய்வத்தன்மையுடைய துறவரமன்றி மற்றொரு செயல் நீ சந்யாசம் பண்ணுறதான் நெல்லு அப்படின்னு விட்டான் அனையது ஆதலின் அரச நிற்கு ஒரு பொருள் அறியின் உனக்கு புருஷார்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா புனித மாதவம் அல்லது என புகன்றான் இனிமேல் நீ தாராளமாக சந்யாசம் பண்ணலாம் உன் குழந்தை ராஜ்யம் பண்ணலாம் அந்த அளவுக்கு சிறப்புடையவன் ராமன் என்று தசரதரிடம் வசிஷ்டர் புகழ்ந்து கூறிய விஷயம் இது மற்றவன் சொன்ன வாச்சகம் கேட்டலும் மகனை பெற்ற அன்றினும் பிஞ்சகன் பிடித்த அப்பெருவில் இற்ற அன்றினும் எரி மழுவாழவன் இழுக்கம் எரிமழுவன் இழுக்கம் உற்ற அன்றினும் பெரியதுவோர் உவகையன் ஆனான் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் மந்திரப்படலாம் அதுக்கு அடுத்த பாடல்தான் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலாவது பாடலில் வசிஷ்டர் இப்படி சொன்ன உடனே தசரத்திற்கு ஒரே சந்தோஷம் ரொம்ப காலம் குழந்தை இல்லாமல் மற்ற அவன் சொன்ன வாஜகம் கேட்டலும் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டவுடனே மகனை பெற்ற அன்றினும் அந்த ராமன் பிறந்தபோது அடைஞ்ச சந்தோஷத்தை காட்டலும் பிஞகன் பிடித்த பெருவில் இற்ற சிவபெருமானுடைய தனுசை உடைச்ச அன்னைக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை காட்டலும் எரி மழுவாள் இழுக்கம் உற்ற எல்லா அரசர்களையும் மழுவால் வெட்டி வீழ்த்திய அந்த மழுப்படை ஏந்திய பரசுராமன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திகிட்ட தோல்வி அடைஞ்சதை காட்டிலும் பெரிய சந்தோஷம் கிடைச்சதா வசிஷ்டர் வாயால் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை புகழ்ந்து சொல்கிற போது இந்த கருத்துக்களை எல்லாம் சிந்தித்து பெற்றோர்களுக்கு நல்ல பெயர்களை வாங்கித்தரக்கூடிய குழந்தைகளை பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமாக வளர்க்க வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் அறிகிறோம் இந்த கருத்துக்களை நாம் உணர்வதற்கான வாய்ப்பை திருவள்ளுவர் எல்லோருக்கும் கொடுக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எனும் சொல் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேகம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின்